பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் எழுபத்தி மூன்றாவது பாடல் எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேனென்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோ பல்லார் முன் திசமன் தன்னை பார்ப்பதும் தனைக்கொண்டேதான் அல்லாமற் பதினொன்றானும் அவனிடத்துண்டோபாராய் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கம் ஆத்மா அல்லது பிரம்மம் பாவ அபாவாபியாம் விலக்ஷணம் என்று சொல்லப்பட்டது இதற்கு முன்றைய பாடல்களில் இருப்பு இருப்பு இன்மை இரண்டுக்கும் சாட்சியான இருப்பு என்று சொல்லப்பட்டது நாம் இந்த விஷயத்தை அடிக்கடி விளக்குவோம் வியாபகாரிக சத்தியம் வியாபகாரிக்க அசத்தியம் ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பாரமார்த்திக சத்தியம் அப்போது அதாவது இந்த நாம ரூபங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதுக்கு பேர் சதாபாசம்னு பேர் இந்த வியாபகாரிக சத்தியமெல்லாம் சதாபாசம்னு பேர் இந்த உடம்புக்கு மனசுக்கெல்லாம் அறியிற சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதுவே சிதாபாசம் தான் இந்த உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கு சதாபாசம் இந்த உடம்பு அறிவு உடையது மாதிரி இருக்கு சிதாபாசம் இந்த உடம்புல ஏதோ ஆனந்தம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு ஆனந்தாபாசம் ஆக இந்த உடல் மனம் புத்தி மூலமாக நாம் இது இருக்கிறது நினைக்கிறோம் இது அறிகிறது என்று நினைக்கிறோம் இது ஆனந்தமாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் இது மூன்றும் தோற்றம் ஆபாசம்னா என்ன போலி தோற்றம் புரிஞ்சுக்கணும் வாஸ்தவமான சத்தோ சித்தோ ஆனந்தமோ இந்த சரீரம் கிடையாது இப்ப இது வந்து உண்மையிலேயே அனுர்த்த ஜட துக்கம் பொத்தொடு ஜடம் துக்காதி கோஷ பஞ்ச குகை விட்டு வெளியில் வாராய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இந்த விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதுதான் உண்மையாக மெயின் டீச்சிங்கே இதுதான் முக்கியமான உபதேசமே இதுதான் ஆகையினால இதுக்கு முன்னாடி பார்த்த பாட்டில் என்ன சொன்னார்னா சூன்யமா நானுன்னு கேட்டான் எல்லாத்தையும் நீக்கிட்டேன்னா உடம்பை நீக்கிட்டேன் மனசை நீக்கிட்டேன் புத்தியை நீக்கிட்டேன் எதுவுமே நான் இல்லைன்னு நீக்கிட்டா சூன்யந்தான் தெரியுதுண்ணா சூன்யத்தையும் அறிகிற நீ அதுக்கும் வேறானவன் நீ இருப்புடையவன் சொன்னார் ஆகையினால பாவம்னா இருப்பு அபாவம்னா இருப்பு இன்மை இது வந்து என்ன சொல்கிறது ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் ப்யூர் எக்சிஸ்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் ஆக மேலெழுந்தவாரியாக பார்க்குற இருப்பு மேலெழுந்தவாரியாக பார்க்குற இருப்பு இன்மை ரெண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது யாண்டும் இருக்கிற எண்ணுதற்கு எட்டாத எண்ணுதற்கு எட்டாத அதே சமயம் விளங்கி கொள்ளப்படுகிற சொல்லுகிற முறையில் சொன்னால் விளங்கி கொள்ளப்படுகிற சத்தாக அது இருக்கு இப்போ அடுத்த பாட்டில் சொல்றார் அது சித்தாகவும் இருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த எழுபத்தி மூணாவது பாட்டில் ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா ஆத்மா ஸ்வயம் ஜியோதிஹி ஆத்மா ஸ்வயம் ஜியோதியாக இருக்கிறது தன்னை தானே உணர்கிறது தன்னை மற்றொன்றின் துணை கொண்டு உணர்வதில்லை இந்த தன்னை தானே உணர்கிறதுங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டி இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தா இது வந்து கர்த்த கர்ம விரோதம் இலக்கணப்படி பார்த்தா தன்னை தானே உணர்கிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தா யாரு தானே தான் தான்கிறது கர்த்தா தன்னைங்கிறது என்னது கர்மா உணர்கிறான் அப்படின்னா என்ன கிரியா இப்போ கர்த் எப்பவுமே நம்ம அனுபவத்தில் இலக்கணத்தில் என்ன பார்க்குறோம் கர்த்தா வேற கர்மா வேற இங்கே தன்னை தானே உணர்கிறான்னு சொன்னால் கர்த்தாவும் இவனே கர்மாவும் இவனேன்னா அது எப்படி ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியும்னு கேள்வி வந்துடும் நம்ம உபதேசத்துக்காக அப்படி சொல்ல வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை என்னை நானே உணர்கிறேன் என்னை எதுவும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை மனது என்னால் உணரப்படுகிறது அதை வச்சுன்னு தான் இதை புரிஞ்சுக்கணும் மனம் என்னால் உணரப்படுகிறது புத்தி என்னால் உணரப்படுகிறது உடம்பு என்னால் உணரப்படுகிறது உலகம் என்னால் உணரப்படுகிறது என்னை எதன் துணை கொண்டு நான் உணர்கிறேன் என்றால் எதன் துணை கொண்டும் நான் உணரவில்லை நான் உணர்வாகவே இருக்கிறேன் நான் உணர்வாகவே இருக்கிறேன் தாய்மான்வருடைய பாடலை நினைவுபடுத்திக்கணும் அதனால உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த ஆனந்தம் தோழி சொன்ன ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே முன்னிலை ஏதும் இல்லாதே முன்னிலைன்னா என்ன ஆப்ஜெக்ட் முன்னிலைன்னா மத்தியம சொல்றோம் ஆப்ஜெக்ட் படர்க்கைனா என்ன வேற தன்மை முன்னிலை படற்கை இப்போ முன்னிலை ஏதும் இல்லாதே முன்னாடி எதுவும் கிடையாது முன்னாடி ஏதும் இல்லாதேன்னா என்ன அர்த்தம் உடம்போ மனசோ புத்தியோ எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி இந்த பாட்டெல்லாம் நினைச்சு பார்த்துக்கணும் அதனால் எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே எல்லாவற்றையும் அறியக்கூடிய என்னை ஏது கொண்டு அறிவேன்னு எந்த எந்த ஒரு காரண என்னை நான் எதனால் அறிகிறேன்னு கேட்காதே நீ அறிவாகவே இருக்கிறாய் அதான் அர்த்தம் அதைத்தான் உபநிஷத் சொல்வது எந்த உபநிஷத்து ஐத்தரேயம் உபநிஷத் சொல்றது பிரஜானம் பிரம்ம பிரஜியானம் பிரம்மன்னு என்ன அர்த்தம் பேர் உணர்வே பிரம்மம் அதான் விஷயம் அல்ல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மஞானம்னாலும் பிரஜானம்னாலும் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்னு அர்த்தம் தூய உணர்வுன்னு அர்த்தம் உணர்ச்சி வேற உணர்வு வேற சில சமயம் உணர்வுங்கிறது வேற அர்த்தத்தில் கையாளப்படுகிறது ஒரு உணர்வோடு கேட்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆக்சுவலாக உணர்ச்சியோடு கேட்கணும்னு அர்த்தம் இல்லை உணர்ச்சினா இமோஷன் அர்த்தம் இங்கிலீஷில் உணர்வுன்னா கான்ஷியஸ்னஸ்னு அர்த்தம் இதே நாம் நல்லா இந்த பத பதார்த்தங்களுடைய விவேகம் நமக்கு நன்றாக இருக்கணும் நமக்கும் இல்லாட்டி சரியாக புரிஞ்சுக்க முடியாது இன்னொருத்தருக்கும் புரிய வைக்கவும் முடியாது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறேன் அதனால் எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே எதனுடைய துணையை கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ ஜோதி சுடருக்கு சுடர் வேறு இந்த ஜோதிக்கு வேறு ஏதாவது சுடர் இருக்கோ அப்பனே கிடையாது பல்லார் முன் தோ தசமன் உண்டோன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் ஆட்சேபம்னு அர்த்தம் ஆக்ஷேபம்னு அர்த்தம் ஆட்சேபம்னா என்ன அப்படி கிடையாது அப்படின்னு அர்த்தம் வேறு எதா இருக்கா கிடையாது சுடருக்கு சுடர் வேறு உண்டோ சுயம் ஜோதிக்கு வேறு எதாவது சுடர் உண்டோ அதனால கிருஷ்ணர் கீதையில் அவர் உதாரணம் சொல்கிறார் திருஷ்டாந்தம் சொல்கிறார் பதிமூணாம் அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகம் அப்படிதான் முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் கீதையில் பார்த்தா தெரியும் எதா பிரகாஷயத்யேகா கிருத்ஸ்னம் லோகம் இமம் ரவி க்ஷேத் கஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத எப்படி ஒரே சூரியனானவன் எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டிருக்கிறானோ அதுபோல இந்த கஷேத்திரன் எல்லா க்ஷேத்திரத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் கஷேத்ரி கிருத்ஸ்னம் க்ஷேத்ரம் பிரகாஷதி எல்லா க்ஷேத்ரத்தையும் க்ஷேத்ரி அதுவும் ஏக்க ரொம்ப முக்கியம் இதை தான் நம்ம சித்தாந்தங்களா நிறைய நிர்ணயம் பண்ணுறோம் அதனால ததா க்ஷேத்ரி கஷேத்ரிங்கிறது ஒருத்தந்தான் கிருத்ஷ்ணம் க்ஷேத்ரம் எல்லா க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்ரம்னா எல்லா சரீரம்னு அர்த்தம் எல்லா ஆத்மாவுக்கு அந்நியமாயிருக்கிற அனாத்மா சர்வம் எல்லா அனாத்மாவையும் இன்க்ளூடிங் ஈஸ்வரனையும் பிரகாசப்படுத்தின் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் நல்ல சுடருக்கு சுடர் வேறு உண்டோ அதில் பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான் இந்த பத்தாவது பத்து முட்டாள் கதையில் பத்தாவது எதுவும் தேடுறது பல்லார் முன் பல்லார் முன் அந்த பல பேருக்கு முன்னால் தன்னை தேடுறதும் தன்னை கொண்டு தான் தன்னை பார்ப்பதும் தன்னை தன்னை தன்னை தேடுறதில்லை தன்னை அறிந்து கொள்வதும் தன்னை கொண்டு தான் இன்னொருத்தன் சொன்னான்னா என்ன வேணாம் சொன்னோம் இந்த பத்தாவது ஆள் நீதான்ப்பா அப்படின்னு சொன்னோம் பத்தாவது ஆள் நீதான்னு சொன்ன உடனே புரிஞ்சுதான் புரியலையான்னு இந்த பத்தாவது ஆள் நீதான்னு சொன்ன உடனே அது அது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது இன்னொன்று துணை வேணுமான உபதேசம் பண்ணார் அந்த போன பத்திக்கன் இருக்கானே போன வழிபோக்கன் நீ எண்ணிக்கிட்டு இருக்கே அந்த எண்ணடற பத்தாவது ஆள் நீ தான்ப்பா என்ற உன்னை விட்டுட்டு என்றிய எப்படி ஒரு ஒருத்தரும் இப்படி பண்ணுறீங்களே பத்து பேரும் முட்டாளாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் புரிய வச்சுட்டார் புரிய வச்சதுக்கு பிறகு தன்னை புரிஞ்சின்றது வந்து அப்படி அவர் சொன்னதுக்கப்புறம் அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு அறிவு இருக்குது அப்படி அறிவு அவ்வளோ மோசமாக இருந்தானே பிரச்சனை அது இன்னும் மோசமாக இருந்தான பிரச்சனை அது அவனுக்கு அறிவு இருக்குது அதனால் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் அவரோட துணை தேவைப்பட்டுதா சொன்னார் சொல்லி விஷயத்தை சொல்லியாச்சு நீ தான் இந்த பத்தாவது ஆள்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பத்தாவது ஆள் ஆகிய என்னை எதன் துணை கொண்டு நான் அறிகிறேன் ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான்னு வச்சு உங்களே என்ன சொல்கிறது அவர் சொல்லிவிட்டார் நீ தான் ஒரு ஒருத்தரும் என்ன நீ எண்ணாமல் விட்டுட்ட உன்னை மாத்திரை நீ எண்ணாமல் விடுற போது நீ இருந்த அதான் முக்கியம் உன்னை மாத்திரை நீ எண்ணாமல் இருந்தபோது நீ இருந்த நீ இப்போ வந்து புரிஞ்சுக்கோ அந்த பத்தாவது ஆள் நீ தான்ப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் ஐயா நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஆனாலும் அந்த பத்தாவனாகிய என்னை நான் எப்படி அறிகிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர் ஓடியே விடுவர் இருக்கவே மாட்டார் ஓடியே விடுவர் இவன் மாற்றினுடுவென்று அது மாதிரி நீதான் அந்த பிரம்மன் நீதான் பிரஜியானஸ்வரூபமான ஆத்மா சொன்னதுக்கு பிறகு நான் பிரம்மன் என்பதை இப்படி அறிகிறேன் இதன் துணை கொண்டு அறிகிறேன் அறிவாகிய எண்ணெய் எதன் துணை கொண்டு அறிகிறேன்னு கேட்டா என்ன சொல்வது உணர்வாகிய எண்ணெய் எதன் துணை கொண்டு உணர்கிறேன்னு கேட்டா உணர்வே வடிவமாக நீ இருக்கிறாய் அவ்வளோதான் பதில் உணர்வே வடிவமாக இருக்க அந்த மாதிரி கேள்விக்கே இடமே கிடையாது அதுதான் விஷயம் பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டேதான் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டு தான் பார்க்கிறான் அல்லாமல் பதினொன்றானும் அவனிடத்து உண்டோ அப்படி இல்லாமல் பதினோராவது ஆள் அவங்ககிட்ட இருந்தானோ பாராய் கிடையாது அங்கே இன்னொரு பதினோராவது ஆள் ஒன்றும் இல்லை நான் உபதேசம் பண்ணேன் நான் பதினோராவது ஆள் இல்லை நான் தனியாள் உங்களோட சேர்ந்து வரல பத்து முட்டாள் நீங்கலாம் அதனால் நான் தனியாக தான் வந்தேன் இல்லை பதினொன்றானுன்னா நான் உனக்கு உபகாரம் பண்ணேன் இன்ன நீ வந்து திங்க் பண்ணுறது நான் உபகாரம் பண்ணு இப்போது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சக்தி இருந்தது கதை கேட்டிருக்கோனவன் ஆஞ்சநேயருக்கு சின்ன வயசுலே ரொம்ப சக்தி இருந்தது அடித்த லூட்டி கணக்கு இல்லை இழுத்தவன் இருக்கிறவனெல்லாம் எல்லா ரிஷிகள் ஆசிரமத்துக்கும் போக வேண்டியது தாடியை பிடுங்க வேண்டியது அங்கே இருக்கிறதா கமத்த வேண்டியது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆஞ்சநேயர் அப்புறம் உனக்கு உனக்கு ஒரு சக்தியெல்லாம் போட்டு முட்டாங்க எல்லோரும் அப்புறம் உடனே இவ்வளவு அபரிமிதமான சக்தியுடையவனை போட்டுன்னு சொல்லிவிட்டீங்களேன்னு மற்றவங்களாம் சொன்ன உடனே அவன் பெரிய ஆளான பிறகு யாராவது அவன் சக்தியை ஞாபகப்படுத்தினா அவனுக்கு அந்த சக்தியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் ஜாம்பவான் வந்து அந்த ஆஞ்சநேயர் கடலை தாண்டதுக்கு முன்னாடி ஜாம்பவான் சொல்கிறான் நீ உன்னை எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா நீ பிறந்த உடனே சூரியன்கிட்ட போன சூரியனையே ஒரு பந்துன்னு நினச்சி பிடிக்க போனேன் அப்பேற்பட்ட சக்தி படைத்தவன் நீ நீ உனக்கு எவ்வளோ வலிமை இருக்குது தெரியுமா வாயு நீ அஞ்சனாதேவியோட புத்திரன் நீ அப்படின்லாம் சொல்லி நல்லா உரு ஏற்ற ஏற்ற ஏற்ற உண்மை இது உரு ஏத்துனா எல்லாம் வந்துவிடாது சரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் உங்கள்கிட்ட சக்தி இருக்குது உங்கள்கிட்ட சக்தி இருக்கு ஆ எனக்கு இல்லைவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நாளால் முடியும் அப்பனே கொஞ்சம் மாடை பார்த்துக்குதான் சொன்னேன் நான் உன்னை வா மேனேஜ் பண்ண சொல்ல முடியாது முடியாது என்ன உங்கள்கிட்ட இருக்கப்பா அப்படின்னு சொன்னேன் முடியாது உனக்கு அந்த சக்தி இருக்குது உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது உனக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு சொன்னோடனே வந்துடுத்தது அவர் ஆஞ்சநேயர் ஆனால் அவருக்கு வந்து விடுத்தது சொன்னோடனே உடனே விஸ்வரூபம் எடுத்துட்டார் லங்கையை தாண்டி அந்த கடலை தாண்டி லங்கைக்கு போயிட்டார் அது மாதிரி குரு என்ன சொல்கிறாருன்னா விவேகானந்தர புஸ்தகத்திலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்கு இல்லாத சக்தியெலாம் வந்துடும் விவேந்திர புஸ்தி பலவான் வலிமை உன்னிடத்தில் ஆற்றல் புதைந்து கிடக்கிறது இந்த உலகத்தையே அணு நட்சத்திரங்களை பொடிப்பொடியாக்கக்கூடிய அவர் சொல்கிறதுன்னு அட்டி இப்போ மேலே தான் எழுகிறார் நட்சத்திரங்களை தூள் தூளாக்கக்கூடிய ஆற்றல் உன்னிடம் புதைந்து கிடக்கிறது அப்பேற்பட்ட மகா யோகி மகாசக்தி படைத்தவன் நீ வலிமை மிக்கவன் ஒருபொழுதும் உன்னை நீ கோழையாக கருதாதே அப்படின்லாம் சொல்கிறார் விவேகானந்தர் அதை புத்தகத்தை படிச்சுட்டு இவன் அதை படித்து அதை ப புஸ்தத்தை வைக்க முடியலவினால முடியன்றது என்ன சொல்கிற அது மாதிரி ஒரு வார்த்தைக்கு சொன்ன வரணும் இல்லையா அது மாதிரி குரு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறார் நீதான் நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மன்னா எந்த ஜென்மாவில் எனக்கு மோட்சம் கிடைக்குமோ தெரியல சுவாமின்னு அடுத்தாப்புல சொன்னார் என்னன்னா உங்கள்கிட்ட இருந்து எனக்கு மோட்சம் கிடைச்சா போறோம் ஓடியே போய்டுவார் அதனால் அல்லாமல் பதினொன்றானம் அவனிடத்து உண்டோ பாராய் பாராயின்னா என்னர்த்தம் நன்கு சிந்தித்து பாராய் நன்கு உணர்ந்து பாராய் அவ்வளோதான் அதனால் இனி அடுத்த பாட்டுக்கு போகிறோம் அடுத்த பாட்டுக்கு விளக்கங்கள்லாம் நிறைய இருக்குது ஞாபகம் வச்சுங்க அடுத்ததை பாருங்கள் எப்படிலாம் எவ்வளோ விஷயங்களை கொண்டு வராருன்னு பாருங்கள் கைவல்யனவனிதம் ஒன்றே போகிறோம் பிரம்மசூத்திரம் உபநிஷத்து பகவத்கீதை பகவத்கீதையினுடைய மகத்துவம் வேறு அதில் சில சிறப்புகள்லாம் இருக்குது அதனால் அதிலெல்லாம் நம்ம உபனிஷத்திலையும் பிரம்மசூத்திரத்திலையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொண்டுறார் இவர் அதிலெல்லாம் எல்லாம் இருக்கிறத அப்படியே புழிஞ்சு அப்படியே சாரமாக கொடுக்குறார் இவர் இந்த உரையாசிரியர் அதனால் பாருங்கள் நியாய வைசேஷிகர் கொள்கை படிக்கி அணு ஞானத்தால் ஞானம் பிரகாசிக்கிறதென்று ஒப்பில் படும் இழுக்க என்னையோ எனின் அதற்கு விடை கூறுகின்றார் எதா புரிஞ்சுதான் உங்களுக்கு நியாய வைசேஷிக கொள்கைப்படி நியாய வைசேஷிகர்கள்லாம் யார் தர்க்கசாஸ்திரிகள் தர்க்கசாஸ்திரிகள் அவன் பேசுகிறதெல்லாம் அநியாயம் பேசுற நியாயசாஸ்திரம்னு பேர் ஆனால் சொல்கிறதெல்லாம் ஒரே அந்யாயம்தான் அந்யாயத்தை நியாயமாக சொல்லுவான் அவன் தான் நியாயவாதி எப்படி நம்ம கோர்ட்டில் ஜட்ஜு பேச வக்கீல்லாம் பண்ணுறாங்கல்ல இப்போ அதுதான் அந்யாயத்தை நியாயப்படுத்துறது இப்போ இருக்கிறது சொல்கிறேன் அது மாதிரி நம்ம தத்துவ சாஸ்திரங்களுக்குள்ளேயும் இருக்காங்க நிறைய பேர் நிறையா ஆட்கள் இருக்குது எங்கே போனாலும் விடாமல் அந்த பிசாச்சி விடாது எங்கேயாவது இடத்துல உட்கார்ந்து தான் இருக்கும் அதனால் இந்த நியாய வைசேஷிகள் அவங்கள்ட்ட இருக்கிற சில நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா உலகத்தில் முழுக்க முழுக்க எவனும் கெட்டவன் கிடையாது அதனால் வந்து கெடுதல முழுக்க கெடுதுன்னு சொல்ல முடியாது முழுக்க நல்லது இருக்குதுன்னு சொல்ல முடியாது நியாய வைசேஷர் கொள்கைப்படி அணு அணு விவசாய ஞானம்ங்கிறார் அணு விவசாய ஞானம்னு சொன்னால் அது பாட்டிலே வரப்போகிறது பாட்டிலேயே உங்களுக்கு புரிஞ்சிடுது அப்படி வந்தால் ஞானம் பிரகாசிக்கிறது என்று ஒப்பினால் ஒப்பினால்னா அவங்க கருத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஏற்படும் இழுக்கு எண்ணெய் அதனால் ஏற்படுற தோஷம் என்ன இழுக்குன்னா என்ன தோஷம் என்னையோ எனின் விடை கூறுகின்றார் அதற்கு விடை சொல்லப்படுகிறது படிக்கலாம் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறுண்டென்றென்னும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் அறிபொருடும் பொருள் நீயல்லை அறிவடா பொருள் நீயல்லை அரிபொருள் ஆகும் உன்னை அனுபவித் தரிவாயினியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாட்டு எல்லாம் ஒண்டர்ஃபுல் அத்தியுதமான பாடல்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போது நான் ஒன்று அறிகிறேன் அறிகிறேன் அறிகிற என்னை எது அறிகிறதுனா அது இன்னொரு அறிவுன்னா அது எதுனால அறிகிறனா அது இன்னொரு அறிவுன்னா யார் சொல்கிறா இது நியாய வைசேஷிகர்கள் கொள்கை அதுக்கு பேர் அணுவியவசாய ஞானம்னா அணுவவசாய ஞானம் இதே மாதிரி தான் இன்னொரு டைப் இந்த பௌத்தர்கள் அவங்களாம் க்ஷணிக்க விஜயானவாதிகள்னு பேர் அவன் என்ன சொல்கிறான் ஒரு ஒரு அறிவு தோன்றி அழிஞ்சு போகிறதுன்ட்டான் எப்படி எதாவது புத்தி இருந்தால் தானே அதை பற்றி வந்து என்னென்ன அது அவ்வளோ ஸ்பீடாக அழியிறதுன்னா எப்படி அவ்வளோ ஸ்பீடாக அழியிறது அவ்வளோ வேகமாக அழியிறது அறிவு ஞானம்னா அதுக்கு இப்போ இப்போ திருஷ்டாந்தம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதே பௌத்தர்கள் பிளேனில் போகிறபோது பிளேன் மூவ் ஆகிறதே தெரியறதில்ல பிளேனில் பிரயாணம் பண்ணுற போது பிளேன் மூவ் ஆகிறதே தெரியறதில்லை ஏன்னா பிளெயினில் போனவனுக்கு தான் சொன்னால் புரியும் பிளேனில் போகாதவனுக்கு இது சொல்லி புரிய போகிறதில்லை நிறைய பேர் பிளேனில் போகாதவங்க இந்தியாவில் அப்போ வந்து இந்த பிளேனில் வந்து போகிறபோது பிளேன் ஸ்பீடே தெரியாது இனிமோ செம உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்புறம் இறங்குறப்போ தான் தெரியும் இறங்குறப்போ தான் தெரியும் ஆனால் ரொம்ப வருஷம் போய் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிளேனோட மூமெண்ட்டே புரியும் சாதாரண முத முதல்ல ஏறி உட்கார்ந்தவனுங்க என்னது பிளேன் போகுதா இல்லையான சந்தேகமாக இருக்கும் டேக் ஆஃப் பண்ணுறதான் தெரியுமே தவிர கிளம்புறதான் தெரியுமே தவிர மேலே போனதுக்கப்புறம் பிளேன் மூவ் ஆகிற மாதிரி ஃபீலிங்கே இருக்காது அப்போ அவன் என்னன்னு அது மாதிரி என்ன சொன்னான் அது மாதிரி அறிவு வேகமாக போகிறதுன்னா எப்படி அது மாதிரி அது மாதிரி வேகமாக போகிறது சங்கராச்சாரியார் பிரகதாரண்ய உபநிஷத்தில் நேற்றுக்கு நான் உங்களுக்கு அந்த கீதை புஸ்தகம் கொடுத்ததில் அந்த அசயேநியதா ராஜா நகா விதுகு வந்து சாந்தோவி உபனிஷத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவர் போட்டார் உங்கள் புக்கில் அது போடாமல் இருந்தது இதில் கீதையில் கீதையில் வந்து பெரும்பாலும் அந்த கீ கோர்பூர் அது போட்டுறாங்க இல்லை எந்த எந்த மந்திரது ஆனால் அதில் போடலை இவர் அதை போட்டிருக்கா நீங்கள் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டால் நல்லது அந்த மந்திரம் இருக்கா அதில் கரெக்டான நம்பர் பார்த்தோணும் ஏன்னா சில சமயம் நாங்களும் சொல்கிறது உண்டு எதாவது தெரியலன்னா பிரிருகாரணி கோபுரேஷன் சொல்லிவிட்ருது பெரும்பாலும் அதில் தான் வரப்போகிறது என்ன பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் தேடுன்னா மகாபாரதத்தில் பார்த்துக்கோன்றது ஒரு லட்சம் ஸ்லோகம் இருக்குது அவன் போய் தேடுறது இண்டெக்ஸே இந்த தயார் பண்ணுறவனுக்கே தலை தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் சில சமயம் நம்ம இதில் இருக்கிறது சரிதாராலும் பார்க்கணும் நம்ம சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கணும்ல அது பிரமாணமாயிடு நம்ம சொன்னால் நம்ம வாக்கியம் பிரமாணம் ஆயிடுறது உடனே அது சரியா பார்த்தா நம்ம இருக்கட்டும் இப்போ இந்த அவங்க அப்படி சொல்றாங்க அவ்வளோ வேகமாக போறது அது க்ஷணிக்க விஞ்ஞானம்னு ஞானம் வந்து இந்த ஞானம் இப்ப நான் அப்படிங்கிறது இப்போ வந்தது போயிடுது வந்தது போயிடுது வந்தது போயிடுது வந்தது போயிடுது வந்தது போயிடுது தான் சங்கராச்சாரியார் பிரகதாரண்யத்தில் இந்த வாதத்தை இந்த வாதம் இருக்கே அறிவு மாறிக்கிட்டே இருக்குங்கிறத இடது பக்கம் வலது பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இங்கிலீஷில் சொல்லணும்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்க வாங்கன்னு வாங்குறாரு கிடையாது சரி அது மாறிக்கிட்டே இருக்கிறதுன்னு எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டார் அவர் ஒன்றே தான் வேறு உண்மை இல்லை அது மாறிட்டு இருக்கிறது எப்படி தெரிகிறது அப்படின்னா அது தெரிகிறதுனா மாறிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிற மாறாத ஒன்று இருக்கணும் இல்லை அதுவும் மாறுறதுன்னா நான் கூட பேசலன்னா அதுவும் மாறுறதுன்னா என்ன சொல்கிறது மாறிக்கிட்டு இருக்குன்னு நீ சொல்கிறில்ல அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது மாறிக்கின்றே இருக்குன்னு சொன்ன மாறிகிண்டே இருக்குதுன்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிற நீ இப்போ மாறாத ஒன்று சொல்ல முடியும் அப்போ மாறாத ஒன்று தான் மாறிக்கிட்டு சொல்ல முடியும் நாம் இந்தி மாதிரி இல்லை இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னா நான் மிந்தி மாதிரி இல்லை இப்போ நான் கொஞ்சம் மாறிட்டேன் முந்திலாம் ரொம்ப திட்டுவேன் இப்போ திட்டுறது இல்லை அப்படின்னா இப்போ வந்து நான் இந்தியெல்லாம் ரொம்ப சாந்தமாக இருப்பேன் கொஞ்சம் கோபம் வந்துடுத்து பழைய முடியும் அப்படின்னா ஏதாவது சொல்கிறோமே வந்து நான் மாறிட்டேன் அப்படின்னா இந்த மாறிட்டேன்னு சொல்கிற ஆள் மாறி இருக்கான இல்லையா எது மாறித்து என் உடம்பு மாறிச்சு என் வேஷம் மாறிச்சு நான் இந்திய கிராப் வச்சுருந்தேன் பேண்ட் ஷர்ட்டை போட்டுருந்தேன் இப்போ நான் வந்து கொடுமை வச்சுருக்கேன் வீதி உங்க வச்சுருக்கேன் சொல்ல முடியும் ஆள் நான் தானே ஆள் தானே பர்சன் தானே அப்போ வஸ்து வந்து மாறுற வச சவிகாரத்தை அறிகிறது வந்து நிறுவிகாரம் தானே சவிகாரத்தை அறிகிறத மாற்றங்களை அறிகிறது நிறுவிகாரம் தானே ஆகினாலும் அப்பனே இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லை சிம்பிள் லாஜிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தோணும் என் சுவாமி இப்படிலாம் கூடவா பேசுவாங்க அப்படின்னா அவனுக்கு அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குதுன்னு வேற அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்களேன்னா உங்களுக்கு எப்போ தெரியுறதுன்னா அவன் சொல்கிற வரைக்கும் தெரியாது இப்போ புத்த மதத்தில் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு அவங்க இந்த ஃபிலாசபி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க திருஷ்டி சிருஷ்டிவாதம் இந்த விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சூன்யத்தை தான் அவங்க இது பண்ணுறாங்க அவங்க மெடிடேஷனே சூன்யா மெடிடேஷன் மெடிடேஷனே எட்டு மணி நேரம் சூன்யத்தை தியானம் பண்ணுறாங்க அது அது ப்ரோக்ராம் வேறு எட்டு மணி நேரம் தியானம் பண்ணுறதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வேறு அதாவது தியானம் வந்து தியானம் நடந்துகிட்டே இருக்கணும் இப்போ இந்த ரூமில் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன ப்ரோக்ராம்னா எவ்வளோ சௌரியமான ப்ரோக்ராம் பிரச்சனையும் இல்லை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் வேண்டாம் ஜமக்காலத்தை விரிச்சிட்டு உட்காருன்னா முடிஞ்சது அதனால் லைட்டையும் ஆஃப் பண்ணிடலாம் கரண்ட் செலவும் இல்லை அதனால் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் படித்தா தானே பிரச்சனை அதனால் என்னென்னா இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னா காலையில் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தியானம் ப்ரோக்ராம் என்னென்னா ஒருத்தர் வந்து தியானம் பண்ணின்னு இருப்பார் அவர் வந்து பின்னாடி ஒருத்தர் வந்து தொட்ட பிறகுதான் எந்திரிக்கணும் என்ன அவர் வந்து தொடுவர் சரி நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன் நீ வந்து நீ போய் தியான் நீ போய் சாப்பிடுவா அப்படின்னு பாரு அதில் வரைக்கும் அவர் அவர் பாரு எப்படா தொடுவான் தொடுவான் தொடுவான் தொடுவான் அல்வா இல்லையா பாவிப்பா இப்படி உட்காந்து வச்சுட்டு போயிட்டானே எட்டு மணி நேரம் தியானம் நடக்கிறது தொடர் தியானம் கூட்டு தியானம் இன்னும் நடக்குறதாப்பா உலகத்தில் நம்ம உங்களுக்கு தெரியாது அது எவ்வளோ விசேஷமாக நம்மள்டே வந்து சொல்கிறாங்க தெரியுமா அது சொல்கிற போது நமக்கு சிரிக்கிறதா சிரிக்காமல் இருக்கிறதா இன்னும் ஒன்றும் தெரியுது இல்லை அப்படின்னு இப்படியா அப்படின்னு அசட் வழியணும் அது அவர் அவருடைய அழகாக அசட் வழியணும் அது சொல்கிற போதே அவங்க சொல்கிற போது ஆ அப்படியா ஓ சரி சரி சரி அப்படின்னு சொல்லணும் நமக்கு விஷயம் தெரியும் நமக்கு விஷயம் தெரியுங்கிறது தெரிஞ்சுட்டா போச்சு கஷ்டமாகிடும் அப்படியான்னு சொல்லணும்னா இன்னும் வேறே ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதை அதுவும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கோம் அதனால் அறிவுக்கும் இன்னும் பெரிய விஷயம் இல்லை சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயம் நம்மள தியானம் பண்ண சொல்லாமல் இருந்தால் சரி அதனால் அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவுக்கு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடர் அவன் சொல்கிறதெல்லாம் தர்க்கம்னு சொல்கிறான் குச்சித்த தர்க்கா குச்சித்த தர்க்கானா என்ன அர்த்தம் இல்லாஜிக்கல் குதர்க்கம்னு சொன்னால் என்ன இல்லாஜிக்கல் இல்லாஜிக்கல்னால் என்ன யுக்திக்கு ஈனம் பொருந்தாத விஷயம் ஏன்னா அனவஸ்தை பல பலமாய் தீரும் பலம்னா என்ன பயன் அர்த்தம் அனவஸ்தை தான் பலன் என்னன்னா சொல்லிண்ட்ரிப்போது எல்லாவற்றையும் இறைவன் தான் படைக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாம் கடவுள் தான் செயல் கடவுளை யார் படைத்தார்னா கடவுள் எப்பொழுதும் இருக்கிறாரப்பா அப்படின்னு சொல்கிறோம் கடவுள் வந்து காலத்தை கடந்தவராக கடவுள் இருக்கிறாரப்பான்னு இல்லை இல்லை கடவுளுக்கு ஒரு கடவுள் இருப்பார்னா கடவுளை படைத்தவர் ஏன்னா இவர் சாதாரண லோக்கல் கடவுள் அவர் இருக்கார் அவர் இன்னும் இன்னும் உயர்ந்த கடவுள்னா சரி அவருக்கு என்ன சொல்லுவேன் இன்னொரு கடவுளை சொல்லிகிட்டே இருக்கணும் எங்கே முடிக்கிறது எங்கே முடிக்கிறது முடிக்க முடிவின்மை அந்த அனவஸ்தா தோஷம்னா முடிவின்மைங்கிற குற்றம் அனவஸ்தாங்கிறது ஒரு தோஷம் அது அனவஸ்தான் அனவஸ்தான்னு சொன்னால் எண்டே கிடையாமல் போயிட்டே இருக்கும் இப்போ ஜகத்தெல்லாம் காரியம் ஈஸ்வரன் காரணம்னு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு காரணம் என்னன்னு கேட்கப்படாது அவர்தான் காரணம் காரணம்னு சொல்லிவிட்டால் முடிச்சு விட வேண்டியது அதோட டாபிக் ஓவர் அவருக்கு எப்படி காரணம்னா இது நம்ம நம்ம சாதாரண வந்து இறைவன் உலகத்தை படைத்தார் இறைவனை யார் படைத்தார் மனிதன் படைத்தான்னா மனிதன் படைத்தானா இவன் பாவனைக்காக படைத்தான் பூஜைக்காக படைத்தான் அது ஒரு பாட்டு இறைவன் உலகத்தை படைத்தானா மனிதன் இறைவனை படைத்தானா இப்படி பாட்டு வேற இருக்கு இவனுக்காக அவன் இவனை படைச்சானா அவனுக்காக இவன் படைச்சான்தான் இப்படி நிறைய பாட்டெல்லாம் கூட பாட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து கடைசியில் என்னாகவும் புரிகிறது இல்லை அனவஸ்தா தோஷம்னு முடிவே இல்லை இப்போ கோ முட்டை கோழி எப்படி வந்தது முட்டையிலேருந்து வந்தது முட்டைக்கு முட்டை எதுலேருந்து வந்தது கோழியிலேருந்து வந்தது அந்த கோழி எதுலேருந்து வந்தது இன்னொரு முட்டையிலேருந்து வந்தது அந்த கோழி எதுலேருந்து வந்தது ஏழு மணி வரைக்கும் இப்படியே சொல்லிட்டுருப்பேன் கடைசியில் வந்து என்ன நாளைக்கு திரும்ப ஆரம்பிப்போம் என்னது கோழியிலேருந்து முட்டை வந்தது முட்டை எதுலேருந்து வந்தது கோழியிலேருந்து வந்தது இதுக்கு பேர் பீஜவிருஷ்ஷம் நியாயம்னு பேர் பீஜவிருஷ்ஷ நியாயம் இதெல்லாம் தெரிஞ்சுங்க பீஜவிருக்ஷ நியாயம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா விரக்ஷம்னா என்ன மரம் பீஜம்னா என்ன வெதை விதையிலேருந்து மரம் வந்தது வெதை எதுலேருந்து வந்தது மரத்துலேருந்து வந்தது மரம் எதுலேருந்து வந்தது விதையிலேருந்து வந்தது விதை எதுலேருந்து வந்தது மரத்துலேருந்து வந்தது புரியறதில்லை முடிவில்லாம் போயிட்டே அறிவு எதுலேருந்து வந்தது வேறொரு அறிவுலேருந்து வந்தது அந்த அறிவு வந்தது இன்னொரு அறிவுலேருந்து வந்தது அந்த அறிவு வந்தது அறியாமையிலேருந்து வந்தது கடைசியில் என்ன ரொம்ப நேரம் ஆனால் என்ன சொல்கிறேன் அறியாமையிலேருந்து வந்தது சொல்றேன் என்ன அறியாமைன்னா புரியுறதில்ல அவ்வளோதான் அனவஸ்தை பலமாய் தீரும் பலமாய் தீரும்னு படிச்சுட்றாங்க பலம் சம்ஸ்கிருத வார்த்தது பலமாய் தீரும் அதுதான் பிரயோஜனம் கடைசியில் அனவஸ்திலனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா நமக்கு லைஃப்பில் அறிவுக்கு அறிவு இருக்குதுன்னு நமக்கு என்ன பிரயோஜனம் புருஷார்த்தமும் அடைய முடியாது நம்முடைய புருஷார்த்தம் என்ன மோட்சத்தை அடையணும் அந்த புருஷார்த்தமும் கிடைக்காது சொல்ல அதுவே புருஷார்த்தத்துக்கு விரோதமாக போய்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன கிடைச்சிதுன்னா துக்கம்தான் மிச்சம்னா நம்ம புருஷார்த்தமும் ஆனந்தம் நம்முடைய முயற்சியும் ஆனந்தத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் கடைசியில் படித்தேன் என்னாச்சுன்னா படிப்பே துக்கமாயிடுதுன்னு சொன்னால் படிப்பும் ஆனந்தத்துலவோ கொடுக்கணும் படிப்பே துக்கத்தை நம்ம துக்கத்துக்கு காரணமாக எடுத்துக்கணும் ஆசிரமத்துக்கு போனால் நிம்மதி வரும்னு நினச்சி போகணும் ஆசிரமமே நிம்மதிக்கு இடைஞ்சலாக போயிடுத்துனா அப்போ புருஷார்த்த அபாவம் தான் பிரயோஜனம் இல்லைன்னு பலமாய் தீரும் பலமாய் தீரும்னா என்ன பலமாய் முடியும் அதுதான் பிரயோஜனமாக சேரும் கடைசியில் அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா இது முதல் வரி என்ன முதல் ரெண்டு வரி என்னன்னா அந்த நியாய வைசேஷிகர்களுடைய கொள்கையான அணு விவசாய ஞானம் அவர்களுடைய அது டெக்னிக்கல் டேர்ம் அது அணு விவசாய ஞானம் வந்து அனவஸ்தா தோஷம் உடையது அது குதர்க்கம் அது இல்லாஜிக்கல் அது பொருந்தாது யுக்தி விருத்தம் யுக்திஹீனம் அதனால் எப்போ பார்த்தாலும் களிமண்ணும் மண்ணையும் குடத்தையும் நினச்சி நினச்சி மண்டை முழுக்க களிமண்ணாக போயிடுத்துனா இப்படிலாம் கேள்வி பண்ணுவோம் அப்படி கேள்வி பண்ணுறது நமக்கு ஒரு ஆனந்தம் அதனால் கேள்வி பண்ணுவேன் ஏன்னா இப்படிலாம் ஒரு இது சிலதெல்லாம் அவங்க பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சில சமயம் என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல தல தகராறு ஆரம்பிச்சிடும் போயிட்டே இருக்கும் இப்படி ஆரம்பிக்கிறது நமக்கு புரியாது அதனால் அந்த மாதிரி தர்க்கசாஸ்திரத்தை படிக்கிறபோது தான் சரி இது வந்து நேரையே சொல்லியிருக்கலாமே சாதாரணமாகவே புரியறதே அப்பன்னு இதுக்கே இவ்வளோ சுற்றி சுற்றினேண்ணா இல்லைல்ல எனக்கு அப்படி சொன்னா தான் எனக்கு தூக்கம் வரும்னா இந்த தர்க்கசாஸ்திரியோடய லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக சொல்கிற விஷயத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படி அதே தான் சொல்லுவோம் அது சொன்னதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய சொற்களை எல்லாம் போட்டிருப்பா உங்களுக்கு வந்து ஆஹா என்னமா சொல்கிறார் அப்படின்னு சாதாரணமாக ராமன் கிராமத்துக்கு போனான் அப்படிதான் விஷயம் ராமன் கிராமத்துக்கு போனான் கிருஷ்ணன் தோட்டத்துக்கு போனான் இதுதான் கதை அது அவங்க சொல்கிற விதம் வந்து பிரதியோகி அனுயோகி என்னெல்லாமோ சப்தங்கள்லாம் போட்டு நமக்கு ஒரு புதுசாக ஒரு சொல் தெரிஞ்சாலே பெரிய பிரம்மஞானம் வந்துட்டு மாதிரி நமக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது எப்படின்னு கேட்டால் ஒரே விஷயத்தை ஏதாவது புது புது சொல்ல சொல்லணும் இப்போ அணு விவசாய ஞானம்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சு போச்சா புரிஞ்சுதோ இல்லையோ அணு விவசாய ஞானம் எனக்கு அணு அணு விவசாய ஞானம் எனக்கு தெரியுமா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிது கிளாஸில் அனவஸ்தா தோஷம்னா தெரியுமா எனக்கு தெரிஞ்சது கிளாஸில் அப்போ வந்து நம்ம என்னென்னா ஒரு புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்று புது சப்தத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்று ஆக்சுவலாக வேதாந்தத்தில் என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமோ என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்ததில் ஒரே விஷயந்தான் சொற்களை மாற்றி பேசுகிறது ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஒன்று சில சமயம் புது விஷயம் புது சொல்லாக இருக்கும் இப்போ சதாபாசங்கிறேன் அது ஒரு புது சொல் அதுக்கு நம்ம அதுக்கு நமக்கு மனசில் ஏற்படுற ஒரு சென்ஸ் இருக்கே அந்த ஒரு விற்பி அது இருக்கே அது வித்தியாசமானது சதாபாஷம்னு நான் ஒரு வார்த்தையை சொல்கிற போது அது புது சப்தம்தான் உங்களுக்கு சிதாபாஷம் சதாபாஷம்னு சொல்கிற போது அது முதல்ல கேட்குற போது அது நியூ வேர்டு தான் அது ஆனால் அந்த நியூ வேர்டு கிரியேட் பண்ணுற சென்ஸ் இருக்குது பாருங்கோ அது அப்படி இருந்துட்டால் பரவாயில்ல அது கிடைக்கும்னு நினச்சி தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு இப்போது ஏதாவது ஒரு வேர்டு வந்து நமக்கு ஒரு அழகான சென்ஸை கிரியேட் பண்ணும் இப்போ வேதாந்தி வந்து இப்போ தத்துவ மசின்னு சொல்கிற போது நமக்கு வந்து ஒரு ஞானம் உண்டாருதோ இல்ல அதை பல கோணங்களில் சொல்கிற போது பல விதமாக அது மனசில் படும் அது அதான் நம்ம சென்ஸுங்கிறோம் அன்றைக்கி வந்து வாத்தியார் சொன்னார் சென்ஸோடு இருக்கிற சப்தம் சென்ஸ் இல்லாத சப்தம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்லாம் இருக்குது ஞாபகம் இருக்கா அது சில வேர்டு கிரியேட் சென்ஸ் some some some some words create some sense. Some words cannot create create sense, sense. cannot Tiger operate <laughs> <laughs> Tiger operates operates a computer. சம்ரியேட் சம் சென்ஸ் கனாட் கிரியேட் ஆபரேட் புலி கம்ப்யூட்டரை என்ன வேர்டா இருக்கு அர்த்தமே காணும் புலி கம்ப்யூட்டர் இயக்குமா அப்ப வந்து அது சென்சே கிரியேட் பண்றதுல அதனால சில சப்தங்களெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்தம் இருக்கும் அர்த்தமே வராது ஆனால் சப்தமும் அர்த்தம் எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டால் நமக்கு வந்து ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு விதமான ஒரு வியாதி இருக்குது லேசா அதில் சேர்ந்தவங்க தான் இந்த தர்க்கசாஸ்திரி எல்லாம் அவர் தெரிஞ்சதையே இப்படி இப்படி சுற்றி சொல்லிகிட்டே இருக்கும் நல்லதுமே சில சமயம் இந்த சத்சங்கம் ஆகும் அதுக்காக வேண்டிய சில விஷயங்களை பல கோணங்களில் இது பண்ணுற தர்க்கம் வந்து நம்ம சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இருந்துட்டால் பரவாயில்லை ஆனால் இந்த தர்க்கசாஸ்திரிகளில் நிறைய பேருக்கு வேதத்தில் ஸ்ரத கிடையாது வேதத்தில் ஸ்ரதை கிடையாது வேத வாக்கியத்தில் அவன் வந்து தனியாகவே ஸ்பெஷலாக திங்க் பண்ணி அவன் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அவை அதாவது அவைதிக்கம் வேத பாக்கியர்கள்ங்கிறோம் சங்கராச்சாரிய தர்க்கசாஸ்திரியில் திட்டுறதெல்லாம் பார்த்தா தாங்க முடியாது குதிருஷ்டிம்பர் யாஸ்ட காஷ்ட குதிருஷ்டையாக வேத பாஹ்யாக வேதத்தை விட்டு விட்டு வேற என்னத்தையோ பேசிட்டுருக்கான் யாஸ்ட காஷ்ட குதிருஷ்டையாக என்னத்தையோ உளறான் குதிருஷ்டின் குதிருஷ்டினா என்ன அர்த்தம் பார்வையே சரியில்லைன்னு அர்த்தம் குதிருஷ்டினா எதிரெடுத்தாலும் தப்பாகவே கண்டு சொல்கிறது அதனால தான் நம்ம தர்க்கத்தை மறுக்கிறது இல்லை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்த புரிஞ்சிருக்கிறதுக்கு ஸ்ருதிமத்தர்க்கா அனுசந்தியதாம் ஸ்ருதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கத்தை யூஸ் பண்ணும் இந்த கேவல தர்க்கம் ரொம்ப டேஞ்சர் வேதத்தில் நம்பிக்கை இல்லாமல் வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிக்காமல் வெறும் தர்க்கம் மாத்திரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் பாருங்க அது வந்து ரொம்ப டேஞ்சர் அதனால் வந்து அதனால தான் என்னாச்சு இந்த உதயணாச்சாரியர் வந்து நாஸ்திகர்களுக்கு எப்படியாவது கடவுள் கொள்கையை புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவங்க வேதத்தை ஒத்துக்கிறது இல்லை ஆனால் அதனால் தர்க்கத்தினால் நிரூபிக்க விரும்புகிறார் அவர் தர்க்கத்தினால எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார் அவர் அதாவது கடவுள் கொள்கை கடவுள் இருக்கார் வேதத்தை சொல்கிறது இல்லை வேத மந்திரத்தையோ வேத கருத்துக்களையோ எத்தையுமே சொல்கிறது இல்லை சொல்லாமல் கடவுள் இருக்கார்னு நாஸ்திகனுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக வேண்டி தர்க்கத்தான் யூஸ் பண்ணுறார் யூஸ் பண்ணி என்ன ஆயிடுதுன்னா ரெண்டாயிரம் ஸ்லோகம் எழுதின பிறகு அவருக்கு என்ன ஆகிடுதுண்ணா ஆனால் அவருக்கு வேதத்தில் நம்பிக்கை இருக்குது ஆனால் வேதத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனுக்கு பேசணும் ஏன் வேதத்தை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற நாங்கள் சொல்கிற சாஸ்திரங்களை வேதத்தை ஒத்துக்கலை அப்படித்தான் நிறைய பேர் சுவாமிகள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஈவன் சுவாமி தயான சுவாமிஜி கூட தர்க்கபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டுருக்கார் ஏன்னா அவங்க வந்து அது ஏன்னா அவங்களுக்கு வந்து வேதத்தை மந்திரத்தை சொன்னாலோ ஸ்லோகத்தை சொன்னாலோ அவங்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்குது வேதத்தையோ மந்திரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லி சொன்னால் நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம் எல்லாமே கண்டவெல்லாம் எழுதி வச்சது அப்படின்னு விடுவோம் அப்போ அவன் வேதத்தை நம்பாதவங்ககிட்ட வந்து எப்படி பேசுறது தர்க்கபூர்வமாக பேசணும் ஆனால் ஒன்றும் தர்க்கமாகவே சொன்னாலும் கூட அனுகிரகம் இல்லாதனால மண்டையில் ஏற மாட்டேங்கிற தர்க்கமாக சொல்ல முடியும் நம்மளால் அதுக்கு உதாரணம் சங்கராச்சாரியரே உதாரணம் அவர் என்ன பண்ணுறார் பிரம்மசூத்திரத்தில் இல்லை உங்களுக்கு தகவலுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் இதுக்கு இந்த பாட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா ஏன்னா அறிவற்ற குதர்க்க மூடர்ன்னு சொல்லிட்டார் இல்லையா அதுக்காக வேண்டி நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டி வருகிறது இல்லை நான் இதை சொல்ல வேண்டிய அவசியமே என்ன சொல்ல வந்தேன் பிரம்மசூத்திரத்தில் சங்கராச்சாரியார் கடவுள் இருக்காருங்கிறத தர்க்கபூர்வமாகவே நிரூபிச்சு விட்றார் முதல்ல நிரூபிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா ஆனால் இந்த தர்க்கத்தில் குறைகள் இருக்குதுன்னு அப்புறம் சொல்ல ஆரம்பிப்பார் அதுதான் ஒண்டர்ஃபுல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் ரொம்ப நேரம் பேசுறதெல்லாம் பார்த்தா ஆஹா என்ன அழகாக சொல்கிறார் என்ன அழகாக சொல்கிறார் நமக்கு தோணும் வேதத்தை தொடமாமல் சாஸ்திரத்தை தொடாமல் சொல்லிகிட்டு அதான் அழகு ஸ்கிரிப்சர்ஸே அந்த சங்கராச்சாரியர்கள் அந்த இன்றைக்கி நம்ம இருக்கோம் இன்றைக்கி எல்லாம் மாடர்ன் டேஸு சுவாமிகள்லாம் சில சுவாமிகள்லாம் வந்து நாஸ்திகர்களை கூட அவங்கள அவங்கள புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட தர்க்கபூர்வமாக பேசி அவங்கள ஒத்துக்கும்படி ஆனால் நிறைய பேர் அதுக்கு வராங்க ஏன்னா தர்கபூர்வமாக பேசுகிற போது அவனுக்கு அவன் கொஞ்சம் ஒத்துக்கத்தான் வேண்டி வரும் வராங்க அதுக்கப்புறம் அவனுக்கு சாஸ்திரத்தை சொல்லி சொல்லிடலாம் சங்கராச்சாரியார் வந்து ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாத்தியசேதாங்கிற சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும்பொழுது தர்க்கபூர்வமாகவே நிரூபிச்சுட்றார் நிரூபிச்சுட்டு என்ன சொல்கிறார் ஆனால் இந்த தர்க்கத்தில் இந்த தோஷம் இருக்குங்கிறார் இப்படி தர்க்கத்தில் ந பூர்வமாக நிரூபித்தாலும் கூட இதில் இந்த குறை இருக்கு ஆகையினால் நமக்கு வந்து ஸ்ருதி தான் கடவுள் இருக்காருங்கிற ஒரு வார்த்தைக்கு கருத்துக்கு ஸ்ருதி நமக்கு கத்திங்கிறார் தர்க்கத்தினால் முழுக்க முழுக்க நம்ம கடவுளை நிரூபிக்க முடியலேங்கிறார் ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா யாரும் உத்துருவான் கடவுள் இருக்காருங்கிற விஷயத்தை எல்லாரும் ஒத்துழுவான் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அவ்வளோ லாஜிக்கலாக சங்கராச்சாரியர் சொல்கிறார் அவ்வளோ லாஜிக்கலாக சொல்கிறதுனால யாரும் அறிவு உள்ள எந்த மனுஷனும் எந்த ரேஷனல் திங்கரும் அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் எப்பேர்ப்பட்ட ரேஷனல் திங்கராக இருந்தாலும் அதை ஒத்துணு தான் ஆகணும் ஆனால் அதே சங்கராச்சாரிய சொல்கிறார் இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இதில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சொல்லிட்டு ஆகையினால வேதம்தான் பிரமாணம் சாஸ்திரம்தான் பிரமாணம் சாஸ்திரந்தான் நமக்கு கதி அப்படின்னு சொல்லி அழகாக அடுத்ததுக்கு போவார் சாஸ்திர யோனித்வாத்னு அடுத்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் எல்லாம் படிக்கிறபோது அப்படி ரசிச்சிருக்கேன் அது அவ்வளோ அற்புதமான போர்ஷன் அது அதனால் அந்த தர்க்கபூர்வமாக நிரூபித்து அதுக்கு பிறகு தர்க்கம் ஒத்து வராதுன்னு சொல்லி அப்புறம் வேதத்தை கொண்டு வந்து எதோ வாஜிமா நீ பூதானி ஜாஜந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதிதி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அத்தமாக வியாக்கியானம் பண்ணுவார் ஏன்னா நான் நினச்சாலே நமக்கு நல்லா இருக்குது அந்த பாஷ்யத்தில் அந்த வியாக்கியானலாம் நினைச்சாலே அந்த சூத்திரத்தையும் அந்த சூத்திர வியாக்கியானத்தை நினைச்சாலே ஆனந்தமாக இருக்குது இல்லாட்டி இந்த சந்யாசமெல்லாம் நிற்காது ஓடியே போய்டுவேன் நம்ம நாளைக்கு நிற்காது சன்னியாசமெல்லாம் திருடமாக ஒரு கன்விக்ஷனோட உறுதியோட இருக்காது போய்டும் நான் எதுக்கு சொல்கிறேன் இந்த குத்தர்க்கம்ங்கிற விஷயத்தை விளக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொன்ன கேவல தர்க்கம் வந்து யூஸ்லெஸ் அப்போ எதுக்கு தர்க்கம் வேணும்னா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தர்க்கம் எல்லாம் ரிஷிகளுடைய வாக்கியத்தை வந்து ஒரு ரிஷி ஒரு ரிஷி சொல்லியிருக்கார் நெருப்பு குளிர்ச்சியானதுன்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுப்போமே நெருப்பு குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய அனுபவம் பிரத்யக்ஷ பிரபல பிரமாணம் என்ன சொல்கிறது நெருப்பு பக்கத்தில் போக முடியாதுன்னு சொல்கிறது அப்போ நெருப்பு குளிர்ச்சியானதுன்னு ஒரு ரிஷி சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நாம் தர்க்கத்தை யூஸ் பண்ணணும் எப்படிப்பட்ட கோணத்தில் அது குளிர்ச்சியானது சாதாரணமாக நம்முடைய அனுபவத்தில் நெருப்பு வந்து சூடானது அப்படி இருக்கும் பொழுது நெருப்பு குளிர்ச்சியானதுன்னு சொல்லிட்டா ஒத்துக்க முடியுமா அப்போ அதுக்கு நம்ம தர்க்கத்தை யூஸ் பண்ணுவோம் இந்த காரணத்தினால நெருப்பு குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்ல வேண்டி வரும் அதுக்கு பிறகு அதுக்கு வேறு ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன்லாம் சொல்ல வேண்டி வரும் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அதை பற்றியெல்லாம் விளக்குறதுக்கு எனக்கு நான் அது திங்க் பண்ணலை அந்த போர்ஷன்லாம் நான் அப்படிலாம் திங்க் பண்ணின்னு பேசலை இப்போ அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வேதம் சொல்லி எடுத்துன்னு உடனே நம்ம திருடவும் முடியாது அதே சமயம் வேதத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நம்மால் மறுக்க முடியுமோ மறுக்க முடியாது ஏன்னா ரிஷி வாக்கியம் வேதங்களுடைய கருத்தை குருட்டுத்தனமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயம் வேதக்கருத்துக்கள் பொய்யாக இருக்க முடியாது ஏன்னா ரிஷிகளுடைய வாக்கியம் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அந்த வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் தர்க்கத்தை பயன்படுத்தி கொள்ளணும் தர்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு நமக்கு தேவை அந்த வாக்கியத்தை புரிஞ்சிக்கிறதான் அந்த வாக்கியம் புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு தர்க்கம் பிரதானம் இல்லை அல்ல தர்க்கமும் தேவைப்படுகிறது ஸ்ருதியும் ரொம்ப முக்கியம் ஸ்ருதிக்குத்தான் தர்க்கமே தர்க்கத்துக்கு ஸ்ருதி கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த தர்க்கா ஃபிலாசபர்ஸ் நியாய வைசேஷிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு ஃபிலாசபியை க்ரியேட் பண்ணிவிட்டான் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபிலாசபியை க்ரியேட் பண்ணிவிடுவான் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணிவிடுவாங்கண்ணா முதல்ல வந்து என்ன நீங்கள் என்ன நல்லா பாருங்கண்ணா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நிறைய பாருங்கள் இப்போ எத்தனையோ இயக்கங்கள்லாம் இருக்குது எல்லா இயக்கங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து வேதாத்ரி மகர்ஷி குரூப்பு நான் ஓப்பனாக சொல்கிறேன் ரெக்கார்ட் ஆகுது ஆட்டம் அதுவாயில்ல சாய் பாபா அப்புறம் வந்து என்னென்னா சகஜ யோகாங்கிறாங்க என்னெல்லாமல் புதுசு புதுசாக வருது புது என்னெல்லாமல் சொல்கிறாங்க இவங்க எல்லோரும் முதல்ல அவங்க ஒரு ஃபிலாசபியை க்ரியேட் பண்ணி விட்றாங்க சாஸ்திரத்தெல்லாம் படிக்காமையே புரிஞ்சுங்க ஒரு என்ன பண்ணி விட்றாங்க சாஸ்திரத்தை படிக்காமையே பங்கார் அடிகளார் அவர் ஒரு பண்ணி விடறாரு இவங்க எல்லாரும் க்ரியேட் பண்ணத்துக்கு பிறகு நாளாக நாளாக அதில் ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு சிக்கல் வருது நம்ம சனாதன தர்மத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவன் ஈவன் ராமகிருஷ்ணா மிஷன் ஹூஎவர் அவங்க என்ன பண்ணிவிடுறாங்கன்னா தேர் தே கிரியேட்டிங் தேர் ஓன் ஃபிலாசபி முதல்ல என்ன பண்ணிவிடுறாங்க அவங்க ஒரு ஃபிலாசபி மாதா அமிர்தானந்த பை அவங்க முதல்ல அதை கிரியேட் பண்ணிவிடுறாங்க க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு போக போக இடையிலிடையில் பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேதத்தில் இது சொல்லியிருக்குன்னு ஆரம்பிப்பாங்க நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம் வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேறு வழியில் கடைசியில் வேதத்தை தான் எழுத்தாகணும் சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படி சொல்கிற போது என்ன பண்ணணும்னா இதுவும் அதுவும் முரண்படும் ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை இதையும் ஆரம்பிக்கிற போது என்னாகும்னா அதுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன் வரும் அப்போ அந்த கான்ட்ரடிக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இவங்க இன்னொரு ஏதாவது லாஜிக்கை சொல்ல வேண்டியிருக்கும் கடைசியில் என்னாகும்னா இதையும் கெடுத்து அதையும் கெடுத்து ஒன்றுமே இல்லப்படும் அப்படித்தான் சங்கராச்சாரியர் காலத்துலாம் எழுபத்தி ரெண்டு த்விச்ததி மத உச்சேத்திரே நமஹா த்விசப்ததி அதாவது நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன் ராமகிருஷ்ணா மிஷன்லாம் சொன்னேன் ஆடர்ன்னு சொன்னேன் ராமகிருஷ்ணா மிஷன்லாம் ஆல்மோஸ்ட் சாஸ்திரத்தை சேர்ந்தது சிவானந்த சுவாமியோ அவங்களோ அவங்களெலாம் வந்து நைன்டி பர்சன்ட் சாஸ்திரத்தோட வந்த பாரம்பரியம் தான் சிலதெல்லாம் வந்து பெக்யூலியர் நீங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும் அவன் கடைசியில் அவன் வந்து அவனுடைய கருத்தை வந்து நியாயப்படுத்தணும்னு வச்சுங்களேன் ரொம்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறபோது அவனுக்கே குழப்பம் புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அவன் அப்பப்போ டெவலப் பண்ணுது அப்பப்போ டெவலப் பண்ணி அப்பப்போ ஆள சேர்த்து அப்பப்போ வந்தது அதனால அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக நாளாக அவன் சப்போர்ட்டுக்காக வேண்டி வேதத்தை சாஸ்திரத்தை இதெல்லாம் எடுக்க வேண்டும் நாங்களாம் நிறைய அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம் இப்போ வந்து உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்தாபனம் ஒரு முக்கியமான ஸ்தாபனம் ஒரு பிரசித்தி வாய்ந்த ஸ்தாபனம் ரொம்ப சொன்னால் நல்லா இருக்காது அதனால் பிரசித்தி வாய்ந்த ஸ்தாபனம் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க அவங்க வந்து அவங்க குரூப்பு பெருசுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பல கோடிக்கணக்கான ரூபாய் வர ஆரம்பிச்சுடுச்சு அதனால் ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்களுக்கு ஏதோ பாவம் அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லாததுக்கு அது நிம்மதின்னு அது பெருசாக அவங்க நினச்சின்னு இருக்காங்க நாளாக நாளாக என்ன ஆச்சுன்னா டீச்சிங் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது பாடம் நடத்த வேண்டியதுங்க பாடத்துக்கு வழியே காணும் வெறும் பஜன்தான் அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற மெயின் சுவாமிக்கே பஜன் தான் தெரியும் ஒன்றுமே தெரியாது அவர் ஏதோ கொஞ்சம் சம் சித்தியெல்லாம் பண்ணுவார் அவர் ஏதோ கொஞ்சம் சித்தித்தியெல்லாம் பண்ணுவார் அந்த தலையை தடவுவார் சரியாக போயிடும் அப்படி அப்படி ஒருத்தர் சுவாமி இருந்தார் இது என்னாச்சுன்னா ஜனங்களெல்லாம் வந்து நிறைய இது பண்ணுறாங்க ஆனால் ஜனங்களுக்கு அதோடு போரலை அறிவுக்கு தீனி தேவைப்படுது அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா எங்கள் கேசட்லாம் வாங்கிட்டு போனாங்க எங்கள் கேசட்லாம் வாங்கிட்டு போய் கேட்டு அதை வச்சுட்டு அவங்க அவங்க சிஷ்யர்கள்லாம் ஏ பரமாத்வான் சுவாமிஜி கேசட்டு ஏன் கேசட்டு குருபுரானந்தா கேசட்ஸ் இந்த கேசட்ஸ் வாங்கிட்டு போய் அதெல்லாம் கேட்டு அதை படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை விட்டு வரவும் முடியாது படிக்கவும் முடியாது ஆனால் அவங்க பாப்புலர் ஆகிட்டாங்க பிரசித்தமாகிட்டாங்க விஷயம் தெரியாது புரியுதா பிரசித்தமாகிட்டாங்க விஷயம் தெரியாது ஆ என்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க நம்மகிட்ட வந்து பாடம் படிக்க முடியுமோ முடியாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம கேசட்டோ போயின்ட்டுருக்கு அது கேசட்டை வாங்கினாங்க கேசட்டை போட்டாங்க கேட்டாங்க அந்த கேசட்டை கேட்டுக்கிட்டு கேட்டு கேட்டு கேட்டு டீச் பண்ணால் எப்படி இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் கேசட்டு எப்போன்னா கிளாஸ் கேட்டுன்ட்டு இருக்கிறவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர புதுசாக முதல்ல கேசட்டை கேட்டு வந்து டீச்சிங்கை புரிஞ்சுக்கிறதுங்கிற கடினம்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இப்போ படித்தாச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படித்தாச்சு இனிமேல் கோர்ஸை விட்டு போனால் கூட நமக்கு தெரியும் சாமி எப்படி சொல்லுவார் எப்படி இருப்பார் அவர் நடை உடை பாவனை எல்லாம் தெரியும் நமக்கு நம்ம மனசுல கேசட்டு கேட்கற சாமியோட பாவனை எல்லாம் நமக்கு மனசுல ஓடும் அதனால ஒரு டிவைன் பவர் ஏதோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஜபம் பண்ணி அதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணி பாடம் நடக்கிறது நடக்கிறது இதெல்லாம் கேசட்டு பூஜையாக பண்ணும் தியானமாக பண்ணும் ஒன்றும் இல்லாது அதுக்கு சப்போர்ட் தான் சப்போர்ட் தான் அது பண்றாங்க ட்ரை பண்றாங்க ஆனால் முடியலங்குறேன் சக்ஸஸ் ஆகும் அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேசிட்டு கேட்குறாங்களா எங்கே இருக்கோம்னு புரிய ஆரம்பிச்சு விட்றது அப்புறம் வந்து ஒத்துக்கவும் முடியாது அதை ஹானஸ்ட் வேணும் நம்ம வந்து நம்ம பண்ணின டீச்சிங் நம்முடைய ஃபிலாசஃபி தப்புங்கிறத ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஹானஸ்ட்டு வேணும் ஹானஸ்ட்டு வேணும் பெருந்தன்மை வேணும் ஆமாம்மா இது ஏதோ தெரியாமல் இது பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் என்னமோ அன்னைக்கு தேதியில் அப்படி தான் எனக்கு எனக்கு இருந்த ஒரு வேகத்துக்கு அதுதான் சரியாக தோணுச்சு அதில் இருந்தேன் அப்புறம் எனக்கு போக போக புரிஞ்சு போச்சு நான் வந்து அப்படி நைஸாக அது வந்து எது எது தர்மமோ அதுக்கு நான் வந்துவிட்டேன் ஆனால் அதை நான் வந்து இது பண்ணலை அதுவும் நல்லது தான் சமுதாயத்தில் அப்படிலாம் இருக்க வேண்டியது தான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிடுவோம் எதையும் நம்ம ஹர்ட் பண்ண மாட்டோம் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அதே சமயம் என்ன பண்ணுவோம்னா நம்ம புரிஞ்சுடுவோம் யாராவது நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் புரிஞ்சுக்க விரும்பின ஆளாக இருந்தால் சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் இப்போ உடனே வந்தவுடனே இதெல்லாம் நான் சொன்னேனோ இன்னைக்கு தானே சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வரும்போது எனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனால் அன்னைக்கெல்லாம் நான் இதை சொல்லலை ஏன்னா அப்போல்லாம் சொன்னால் ஓடி போயிருப்பீங்க இவர் எல்லாரையும் திட்டுறாரு அப்படின்ட்டு போயிடுவோம் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம நான் எங்கே இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் என் சொபாவம் என்ன தெரியும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் நம்ம வந்து நம்ம வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் நம்புறேன் அவ்வளோதான் அப்பவும் நம்புகிறேன் அவ்வளோதான் இப்போ அறிவற்ற குதற்க மூடற்கு அனவஸ்தை பலமாய் தீரும் அனவஸ்தை பலனா இப்போ இது நல்லா புரிஞ்சுங்க நான் இவ்வளோ நேரம் சொன்னதுடைய சாரம் என்னன்னா நிறைய ஃபிலாசஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் உள்ள போய் பார்த்தா இழந்த மாதிரி தான் உள்ள முழுக்க முழுக்க தகராறாக இருக்கும் நீங்கள் அந்த மெயின் சுவாமிகிட்டேயே இந்த துப்பாக்கி மாதிரி நெஜமாக சொல்லணும் நீ நிம்மதியாக சொல்லு கேட்ட மாதிரி தெரிஞ்சு போய்டு சொல்லு பாப்பா நெஜமாக சொல்லு நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கேட்கிறானே அப்படின்னு சந்தேகம் வந்துடும் இருக்கு அட்லீஸ்ட் பக்தி பரவாயில்ல எனக்கு இந்த வே ஃபிலாசபியை காட்டில எனக்கு பக்தி ரொம்ப பிடிச்சது பக்தியில் வம்பே கிடையாது வம்பே இல்லை வம்பு தும்பு ஒன்றும் கிடையாது தும்பு வம்பு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்னென்னா பகவான் மேரா பகவான் ஹமாரா பகவான் அப்படின்னா நல்லா சௌரியமாக இருக்குது கஷ்டமே கிடையாது பக்தியில் பிரச்சனையே வராது வம்பே வராது ஏன்னு கேட்டால் அவனுக்கு தத்துவம் தெரியாட்டான்னு பரவாயில்ல அவனுக்கு ஏதோ ஒரு பகவான் மேலே ஒரு ருச்சியை ஏற்பட்டு போயிடுது அது நிம்மதி வம்பே இந்த மாதிரி இந்த தர்க்க சாஸ்திரத்தில் மாட்டின்னா தான் தர்க்க சாஸ்திரம் அப்புறம் வந்து சாங்கியா சாஸ்திரம் யோகசாஸ்திரம் யோகமும் அது இன்னொரு விதமான பிரச்சனையாக யோகமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தர்க்கத்தை பேஸ் பண்ணுதான் எல்லாமே வேதத்தினுடைய கருத்தை கொஞ்சம் மாற்றித்தான் சொல் வேதத்தினுடைய உண்மை கருத்தை சொல்கிறது நியாய நியாய நியாய வைசேஷிக்க மதமோ சாங்கிய மதமோ யோக மதமோ பூர்வ மீமாசா மதமோ உத்தர மீமாசையிலேயும் துவைத்த விசிஷ்டாத்வைத சைவ சுத்தாத்வைத்தின்னு சொல்லக்கூடிய மற்ற பிரிவுகளோ உண்மையிலேயே வேதத்தினுடைய உட்கருத்தை சொல்வது உட்கருத்து ஆழமான கருத்தை மாற்றி சொல்லிவிடுறாங்க இவங்க இவங்க பரவாயில்ல யார் இந்த பூர்வ மீமாசகர்கள் உத்தர மீமாசகர்கள் நமக்கு நெருக்கமாக இருக்கிற ஆட்கள் இந்த நியாய வைசேஷிக்க சாங்கிய யோகிகள் இருக்காங்களே இவங்க அவங்க தேரோன் ஃபிலாசபிக்கு தான் சாஸ்திரத்தில் எழுதுறாங்க அச்சா நியாய வைசேஷிக்க சாங்கிய யோக யோகிகளெல்லாம் அவங்க ஒரு ஃபிலாசபியை கிரியேட் பண்ணிவிட்டாங்க அதுக்கு வேதத்தை சப்போர்ட்டு கூப்பிட்றாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த பூர்வ விமம்சகர்கள் இருக்காங்களே அவங்களது வேதம் தான் உயிர் ஆனால் என்னென்னா வேதத்தோட அர்த்தம் புரியாது அவன் தர்க்கத்தை ஒத்துக்கிறது இல்லை மற்ற எதனையும் ஒத்துக்கிறது வேதம் தான் உயிர் சொல்லப்போனா வேதத்துக்கு அந்த பிராமாண்டியம் கொடுக்கறது அவங்கள மாதிரி யாரும் கிடையாது ஆனால் என்ன சொல்லுவானா கர்மனா மோக்ஷா அப்படின்னு விடுவான் கர்மத்தினால மோக்ஷம்பா இவங்க விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் செய்வர்கள் எல்லாருமே இவங்களும் என்னென்ன எங்களுக்கும் வேதம் தான் பரம பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா கடவுளும் நாமளும் வேறே அப்படின்பா வேறே வேறேங்கிறது நிச்சயமாக தெரிகிறதுனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு வே நமக்கு வேறாக இருக்கிறார் அது ரொம்ப உறுதியானதுன்னு சொல்லிவிடுவான் யாரு இவங்க வித்வைத்திகள் விசிஷ்டாத்வைதிகள் கடவுள் நாமளும் வேறேன்னு சொல்ல முடியாது ஒன்றுனு சொல்ல முடியாது அப்படி ஒரு நிலைமைன்னு விடுவான் விசிஷ்டாத்வைத்தி சைவ சித்தாந்திகள் கிட்டத்தட்ட இதே நிலைமை நம்ம தான் சொல்லுவோம் பிரம்மை ஐவ ததேவ வேதஸ பரம வேதத்தினுடைய பரம தாத்பரியம் என்னென்னா பிரம்மந்தான் சத்தியம் பிரம்மத்துக்கு அந்நியமா நானாஸ்தி கிஞ்சனை சொல்லி ஸ்ருதியில் இருக்கக்கூடிய அபேத வாக்கியங்களையெல்லாம் சமன்வயம் பண்ணி பேத வாக்கியங்கள்லாம் அவாந்தர வாக்கியங்கள்னு நிர்ணயம் பண்ணி அபேத வாக்கியம் தான் பரமார்த்த வாக்கியங்கள்னு சொல்லி சித்தாந்தம் பண்ணுறோம் புரியுறதோ அப்போ அபேத ஸ்ருத்தியெல்லாம் என்னது அவாந்தர வாக்கியங்கள் அபேத ஸ்ருத்தியெல்லாம் என்ன முக்கிய உபதேசமான மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி வாக்கியங்களையே நம்ம வந்து அழகாக பண்ணி அதற்கு தர்க்கத்தை யூஸ் பண்ணி அதுக்கு நாம சாங்கியத்தை யோகத்தை கொண்டு வந்து எப்படி அதுக்கு நாம் எல்லா சப்போட்டிங் கேட்போம் நம்ம வந்து நம்ம சித்த வேதத்தினுடைய பரம சித்தாந்தத்தை நாம் ந புரிஞ்சுண்டு நம்ம ஃபிலாசபி இல்லை வேதத்தோட ஃபிலாசபி நம்ம எல்லா அவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க இவங்க ஃப்ரீயாக ஃபிலாசபி கிரியேட் பண்ணிட்டான்னு நம்மள சொல்லிடுமா கடைசியில் அவங்க சிஷியந்தான் மாட்டின்றான் டீச்சருக்கு வந்து ஒருவேளை புரியறதோ இல்லையோ கேட்குற சிஷ்யம் என்ன கதியாக தெரியாது அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க என்ன சொல்லின்னு இருப்பாங்கன்னா இவங்க வந்து ஒரு அத்வைதத்தை அத்வைதம்னு ஒரு ஃபிலாசபியை கிரியேட் பண்ணிவிட்டாங்க அப்படி விசிஷ்டாத்வைதிகள் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க வேதத்தை வந்து பிடிச்சி விழுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா இவன் விசிஷ்டாத்வயத்தை கிரியேட் பண்ணிவிட்டான் அதுக்கு வேதத்தை பிடிச்சி எழுக்கிறான்னு சொல்லுவோம் கடைசியில் என்னென்னா தாய்மான்வர் சொன்ன மாதிரி பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ இதுக்கு தான் சொன்னேன் சாமி படிக்கிறதே நல்லது கடைசி படிக்காமல் எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் படித்த பிறகு தான் படிக்கிறதா படித்தது பிரயோஜனமாக இல்லையானே புரியும் வேகான் சுவாமி கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஆள் ஒருத்தாள் ஒரு ஆள் வந்து கேட்டால் சாமி படித்து தான் ஆணுங்களா மோட்சம் அடையிறதுக்குண்ணா இந்த கேள்வியே படிக்காததுனால தான் வந்ததுன்ட்டு நல்ல பதிலது ஏன்னா படிக்கணுமா வேண்டாமாங்கிறத படித்த பிறகு தானே தெரியும் பணம் வேணுமா வேண்டாமாங்கிறது எப்போ தெரியும் பணக்காரன் ஆன பிறகுதான் தெரியும் அது மாதிரி மேலும் விளக்கமாக நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்தஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குரு ராத்வேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நம ம் ஷாந்தாஹரி ஓ